வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினொன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இந்து சாதனம் த ஹிண்டு ஆர்கன் என்ற ஆங்கில பத்திரிகை டிபி செல்லப்பா பிள்ளை என்பவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முதலாவது உலக சமய நாடாளுமன்ற மாநாடு சிகாகோவில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி சத்யாகிரகம் என்ற சொற்பதத்தை தென்னாப்பிரிக்காவில் வன்முறையற்ற இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெனிட்டோ முசோலினி மீதான கொலை முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் டாம்ஸ்டாட் நகரில் பிரிட்டன் மேற்கொண்ட குண்டுவீச்சில் பதினோரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போர்னியோ தீவில் படுகொலை செய்யப்படுவதற்காக ஜப்பானியர்களால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரம் போர்க்கைதளை ஆஸ்திரேலிய படையினர் விடுவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் இந்திய இராணுவம் புர்கி என்ற நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிலி நாட்டின் மக்களாட்சி அரசு ராணுவ புரட்சியில் கவிழ்க்கப்பட்டது ஜனாதிபதி அலென்டே கொலை செய்யப்பட்டார் ராணுவ தலைவர் அகஸ்டோ பினாட்சே ஆட்சியை கைப்பற்றி பதினேழு ஆண்டுகள் சர்வாதிகார ஆட்சியை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் எகிப்து அதிபர் அன்வர் சதாத் இஸ்ரேல் பிரதமர் பெகின் ஆகியோர் மத்திய கிழக்கு அமைதி முயற்சிகளை மேற்கொள்வதற்காக காம்ப் டேவிட்டில் சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாலஸ்தீன அகதிகளின் பாதுகாப்புக்கென வந்திருந்த பன்னாட்டு படைகள் பெய்ரூட் நகரை விட்டு விலகியதை அடுத்து பல்லாயிரக்கணக்கான அகதிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரியா நாட்டில் ஆஸ்திரியா ஹங்கேரி எல்லை திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிழக்கு ஜெர்மனிக்கு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரிட்டனுக்குள் அடங்கிய தனியான ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தை அமைக்க ஸ்காட்லாந்து மக்கள் வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நியூயார்க் நகரின் உலக வர்த்தக மையம் மற்றும் பென்டகன் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களில் மொத்தம் இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியின் முதல் இருபத்தி மணி நேர தமிழ் வானொலியான ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யா உலகின் அதிசக்தி வாய்ந்த ஆயுதத்தை பரிசோதித்தது இந்த ஆயுதமானது த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் இரண்டு ஜவுளி தொழிற்சாலைகளில் நேரிட்ட தீ விபத்தில் முன்னூற்றி பேர் உடல் கருகி மாண்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நாசா அனுப்பிய மார்ஸ் குளோபல் சர்வேயர் வெண்கலம் செவ்வாய்க்கோலை சென்றடைந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு ஓ ஹென்றி அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டி கே சிதம்பரநாத முதலியார் வழக்கறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ப சுப்பராயன் சென்னை மாகாண முதல்வர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வினோபா பாவே இந்திய மெய்யியலாளர் காந்தியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு லாலா அமர்நாத் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காமோ ஷெரீப் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபேட்னன் மார்க்கோஸ் ஃபிலிப்பைன்ஸின் பத்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி ஆண்டு காரைக்குடி மணி தமிழக மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பசார் அசாத் சிரியாவின் இருபத்தி ஓராவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மனோஜ் பாரதி ராஜா தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரியா சரண் தென்னிந்திய நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுப்பிரமணிய பாரதியார் தமிழக கவிஞர் ஊடகவியலாளர் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதலாவது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகளுக்காக போராடியவர் தேவேந்திர குல மன்னர் இனத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கிதா குருசேவ் சோவியத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாண்டில்யன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுவான் அல்மெய்டா கியூபா நாட்டு புரட்சியாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜோசப் ராஜேந்திரன் இலங்கையின் மெல்லிசை திரைப்பட பாடகர் இந்நாளின் சிறப்புகள் ஜின்னா நினைவு தினம் பாகிஸ்தான் நாட்டில் அனுஷ்டிக்கப்படுகிறது அர்ஜென்டினா நாட்டில் ஆசிரியர் தினம் இன்று கேட்டிலோனியா நாட்டில் தேசிய தினம் என்று